அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம் ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் மூன்றாம் அத்தியாயம் நேற்றைய தொடர்ச்சியை பார்ப்போம் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திருச்சி ஜில்லாவில் தற்சமயம் டால்மியாபுரம் எனப்படும் கல்லக்குடி என்ற கிராமத்திற்கு வந்து சுவாமிகள் ஒரு பிள்ளையார் கோவிலில் அமர்ந்திருந்தார் கிராமத்திலிருந்து ஒரு அன்பர் அவரை வரவேற்று தங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்தார் அங்கு முதல் தடவை வந்தபோது பத்து நாட்கள் தங்கினார் ஒருநாள் சுவாமிகள் சின்னையில் உட்கார்ந்திருக்கும்போது அமிர்த உடையார் என்பவர் ஒரு வேதாந்த நூலை படித்து கொண்டிருந்தார் செய்யொழில் ஒரு வரியை விட்டு படிக்கிறீர்கள் என்று கூறி அந்த வரியை தாமே உரைத்து சுவாமிகள் அந்த பொருளையும் அழகாக விளக்கினார் அவரது ஆழ்ந்த வேதாந்த சாஸ்திர ஞானத்தைக் கண்டு அன்பருக்கு ஆச்சரியம் உண்டாயிற்று இந்த செய்தி கிராமத்தில் பரவவே எல்லோருக்கும் அவரிடத்தில் பக்தியும் ஈடுபாடும் அதிகரித்தது சத்குருநாதர் முதல் தடவை கல்லக்குடி வந்தபோது கிறிஸ்துவ பாதிரிமார்கள் ஜனங்களை மத மாற்றம் செய்வது அதிகமாயிருந்தது ஊரும் அதன் சுற்று வட்டாரமும் வளமற்ற ஏழைகள் படிப்பில்லாத தாமர ஜனங்கள் வாழ்ந்த இடம் அவர்களை எளிதன் மதமாற்றம் செய்ய வாய்ப்புகள் இருந்தன அவர்கள் இப்படி அவை அவதியுறும் நிலை கொண்டு அவர்கள் பால் அனுதாபம் கொண்டு இந்து மதத்தின் பெருமையையும் அதில் உள்ள தெய்வீக வாழ்க்கையின் தத்துவங்களையும் விளக்கி மன மனசாந்தியும் தெய்வீக மறுமலர்ச்சியும் அவர்களுக்கு அளித்தார்கள் அங்குள்ள ஒரு சிதனமான சிவாலயத்தை புதுப்பித்து கும்பாபிஷேகம் செய்து அவர்களுக்கு நல்வாழ்வு அளித்தார் சிறிது காலத்தில் கள்ளக்குடி ஒரு பெரிய தொழில் நகரமாக விளங்கும் என்றும் மக்களுக்கு அங்கே நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் தமது தீர்க திருஷ்டியினால் உணர்ந்து அந்த ஊர் ஜனங்களுக்கு கூறினார் அவ்வாறு சிமெண்ட் தொழிற்சாலை பிற்காலத்தில் ஏற்பட்டது தொழிற்பேட்டை அமைக்கும் போது ஒரு மாரியம்மன் கோவிலை இடிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அதற்கு முதலில் ஊரார் இசையவில்லை தொழிற்சாலை அதிகாரிகள் வேறு ஊரில் இருந்து ஸ்ரீ ஞானானந்த சுவாமிகளின் உதவியை நாடினார்கள் சுவாமிகள் அங்கு சென்று அவசியம் ஏற்பட்டால் அந்த கோவிலை இடித்து கொள்ளட்டும் பதிலாக தொழிலதிபர் புதிதாக கோவில் நிர்மாணிக்க தக்க உதவி அளிக்க வேண்டும் என்று பணித்தார் அப்படியே புதிய கோவிலும் உருவாகியது தொழில் ஸ்தாபகர்களிடம் பேசி அந்த ஊரை அபிவிருத்தி செய்யவும் ஏற்பாடு செய்தார் கள்ளக்குடி மக்களிடம் பரிச்சயம் உண்டான பின் சுவாமிகள் அங்கு சிவன் கோவிலுக்கு அருகே ஒரு பஜனை மண்டபம் கட்டி சனிக்கிழமை தோறும் பஜனை செய்யும் வழக்கத்தை மக்களிடையே உண்டாக்கினார் இன்றும் அது தொடர்ந்து நடந்து வருகிறது மார்கழி மாதம் முழுவதும் காலை மாலை இரண்டு வேளைகளிலும் பஜனை நடைபெறும் நாம சங்கீர்த்தத்தினின் சிறப்பை நன்கு போதித்துள்ளார் சுவாமிகள் சுவாமிகள் கள்ளக்குடியில் தங்கியிருந்த காலத்தில் உபயோகித்த அவரது பாத சின்னம் பதித்த தேய்ந்த மர பாதரட்சைகள் பஜனை மடத்தில் கண்ணாடி பொருந்திய ஒரு மரப்பட்டியில் வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த பஜனை மடம் ஆனந்த வருஷம் ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி திரு அடிகளார் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டதாகும் சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரை அந்த ஊரில் இருந்ததாகவும் குறிப்பு அந்த மடத்தில் உள்ளது ஒரு கூரை கொட்டகையாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த பஜனை மடம் இன்று நல்ல ஓட்டு விளங்குகிறது சுவாமிகளின் கருத்துமிக்க மன மொழிகள் அங்கே எழுதி வைக்கப்பட்டுள்ளன நாம சங்கீர்த்தனமே குன்றா அருள் நல் இடும் சாதனையாக முற்றுடர் தாமசம் போய் மறையும் சொல்ல சாந்தி தழைத்து வரும் சுறுசுறுப்பாயிரு ஆனால் படப்படப்பாயிராதே பொறுமையாயிரு ஆனால் சோம்பேறியாயிராதே சிக்கனமாயிரு ஆனால் கருமியாயிராதே அன்பாயிரு ஆனால் அடிமையாயிராதே இறக்கம் காட்டு ஆனால் ஏமாந்து போகாதே கொடையாளியாக இரு ஆனால் ஓட்டாண்டி ஆயிராதே வீரனாக இரு ஆனால் போக்கிரியாயிராது இல்லறத்தை நடத்து ஆனால் காம வெறியன் இரா இரு ஆனால் காட்டுக்கு போய்விடாதே நல்லாரை நாடு ஆனால் அல்லாரை விருக்காதே சில காலம் இந்த ஊரில் தங்கியிருந்த சுவாமிகள் அந்த ஜனங்களிடம் மிகுந்த அன்பும் கருணையும் பொழிந்து வந்தார் அவர் சித்த வைத்தியத்தில் நிபுணர் அவரை காண வரும் ஜனங்களில் யாருக்காவது வைத்தியம் கேட்டால் அந்த குறிப்பிட்ட சில முழு பெயரை கூறி அவற்றை கொண்டுவர செய்து அவற்றை தாமே பக்குவம் செய்து நோயாளிக்கு கொடுத்து குணப்படுத்துவாராம் முக்காலமும் உணர்ந்த முனிவரான சுவாமிகள் இந்த பாமர ஜனங்களின் லௌகீக விருப்பங்களை பூர்த்தி செய்வதிலும் அவர்களின் கேள்விக்கு பதில் அளிப்பதிலும் அசாத்திய பொறுமைசாலி யாருக்கும் எந்தவித இடையூறும் தரக்கூடாது என்ற உயர்ந்த எண்ணம் சுவாமிக்கு ஒரு சமயம் கள்ளக்குடியில் மழை இல்லாமல் பயிர்கள் காய்ந்து பூமி வறண்ட சமயம் சுவாமிகள் அங்குள்ள குடிநீர் ஏரியில் ஒரு அரச வருண ஜபம் செய்வித்தார் ஒரே நாளில் பலத்த மழை பெய்து ஜல வறட்சி நீங்கி ஜனங்கள் சந்தோஷமடைந்தனர் சத்குருநாதர் பருவத்தின் மழை பெய்யும் காலத்தில் தமது அழகிய புன்முறுவல் பூத்த முகத்தை இரு திருக்கரங்களாலும் தடவிக்கொண்டு ஆனந்தமாக பயிர்கள் செழிக்கின்றன என்று கூறுவாராம் சர்வ பூத்த என்ற கல்யாண குணத்திற்கு உரியவரன்றோ ஜோசியம் தர்கசாஸ்திரம் இவைகளிலும் சுவாமிகள் திறமை மிக்கவர் ஒரு சமயம் அவரிடம் ஆலம்பாக்கம் கலிய பெருமாள் என்பவர் நான்கு மணி நேரம் வாக்குவாதம் செய்து ஜோசியத்தில் வல்லவரான அவர் சுவாமிகளின் ஆற்றலை கண்டு வியப்புற்று அவரிடம் சரணாகதி அடைந்து அவரிடம் பக்தராகி விட்டாராம் குருநாதர் பல மொழிகளிலும் வல்லவர் யார் எந்த பாஷையில் பேசினாலும் அதே பாஷையில் சரளமாக பேசும் திறமை படைத்தவர் ஆசி உரைகள் அநேக நேரங்களில் ஆசு கவியாகவே அவர் தம் திருவாயிலிருந்து வந்ததை அனுபவித்த பக்தர்கள் உண்டு மைசூர் குருநாதர் மைசூரில் கஞ்சான் என்ற குகையில் பலகாலம் தியானத்தில் இருந்ததாகவும் அக்காலத்தில் மலையோரத்தில் தங்கியிருந்த பத்மநாப சுவாமி சிதம்பர சுவாமி என்ற சாதுக்களுடன் தமக்கு பரிச்சயம் இருந்ததென சுவாமிகளே தெரிவித்துள்ளார் அச்சமயத்தில் பெங்களூரிலிருந்து மைசூருக்கு தாம் அடிக்கடி நடந்து போனதாகவும் இப்போது நகரமாக இருக்கும் இடிக்கா குடி என்ற இடத்தில் இரண்டொரு குடிசைகளே இருந்தன என்றும் குறிப்பிட்டார்கள் சுவாமிகள் ஹூபளியில் இருந்த சித்தாரூட சுவாமிகள் என்ற பெரிய மகானை பற்றி பேசுவதுண்டு அவரிடம் என்ன தெரியாது அணுக்கூர் பெரம்பலூர் தாலுகாவில் வேப்பந்தட்டை வட்டாரத்தை சேர்ந்த அணுக்கூர் என்னும் இடத்திலிருந்து கிடைத்த சில குறிப்புகளிலிருந்து அவ்வூருக்கு அருகில் பூவரசம் காட்டினுள் முன்னூறு வயதுள்ள சுவாமிகள் இருந்ததாக கிராம ஜனங்கள் சொல்வதை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் தபோவனத்தில் குருநாதரிடம் கேட்டபோது அந்த பிரதேசங்களில் சுவாமிகள் 150 ஐம்பது வருடங்களுக்கு முன் இருந்தார் என்றும் அவ்விடத்தில் ஓடிய வேத நதி அதன் கரையில் இருந்த வேதபுரம் இவையெல்லாம் நதியின் போக்கு மாறியதால் மாறுபட்டு போனதாகவும் குறிப்பிட்டார்கள் மேலும் சுமார் நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னர் உடைந்து போன வேப்பந்தட்டை பாலத்தை பற்றியும் நினைவு கூர்ந்தார்கள் சூலூர் கோவைக்கருகே சூலூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழிலிருந்து சுவாமிகள் சில காலம் தங்கியிருந்ததாகவும் அங்குள்ள பக்தர்கள் ஒரு மடம் கட்டுவதாக கட்டுவதற்காக அவர் பெயரில் நிலம் வாங்கி பத்தொம்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி செய்தார்கள் என்று அவரது பேரருள் பெற்ற பொன்னுசாமி மூலம் தெரிகிறது அவ்வூருக்கு குருநாதர் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ஜட்டாதாரியாக எழுந்த அருளி அருளியதாகவும் அவ்வப்பொழுது அங்கு போய் வந்து போய் கொண்டிருந்ததாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திரும்ப ஒரு விஜயம் செய்த போது ஜட்டாமொடி காட்சி அளித்ததாகவும் தெரிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பின் சுவாமிகள் சித்தலிங்கம் இடத்தில் தொடர்ந்து தங்கலானார் இதனுடைய தொடர்ச்சி நாளை